كنت وري كنت عمليه يا من العلماء كنت وكنت على القدر ولكن انا انا بالطقوله ودرهانا بالطقوله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد المرسلين وَعَلَى آلِهِ وَأَصْحَابِهِ الْعَجْمَعِينَ أَمَّا بَعَدْ قال الله تبارك وتعالى في القرآن العظيم قَعَدْ أَعُوْمِ اللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ كَانَتْ لَهُمْ جَنَّاتِ الْفِرْدُوْسِ مُزْلَةِ قالين فيها لا يهونا عنها ابدا صلى الله عليه عن ابي مغيره بن شعبه رضي الله عنه قال صلى رسول الله صلى الله عليه وسلم حتى انتفخت قدما فقيل له اتتكلف هذا وقد دخل الطالب ولكن قال تقدم من ذنبيك وماذا عثر الا فلا اقوم اعوذ بك الشكور او كما قال عليه الصلاه والسلام او لنتمم او لنك انتهتم قريت صلاه والسلام سيد الكونين سردار الدوله மகமது முஸ்தபா சலா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் அனைவர்கள் மீதும் கூறித்தார் கூடியிருக்கக்கூடிய நமக்கு இந்த இரவு நேரத்தில் ஒருமனார் செல்லந்தோம் அடையவர் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர்களுடைய சொன்னத்தான நிகழ்வுகளை சொல்லவும் கேட்கவும் எல்லாம் நமக்கு வாய்ப்பு அளித்துள்ளார் நாம் எதை சொல்கின்றோமோ கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் என்றென்றும் கந்தவானார் கண்ணியத்திற்கும் மரியாதை இருக்கக்கூடிய பொன்னியினுடைய இம்மா மதுரன் பெருந்தையவர்களே பொன்னியினுடைய நிர்வாக பெருமக்களே கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே செலோதர்களே தாய்மார்களே பெருமனசில்தான் அறைக்கு ஒரு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம் இன்றைய தினத்தினுடைய தலைப்பு பெருமானால் செல்லாக அழிந்து செல்லும் அவர்களுடைய அவருடைய வணக்கங்களை ஒரு தலைப்பு செல்லும் அழிந்துவ செல்லும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் குறிப்பிட்ட ஒரு இவாதத்தை சொல்ல முடியாது வாழ்க்கை முழுவதும் இவாதத் இல்லாத ஒரு பகுதி நபி அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்ல வாழ்க்கை முழுவதும் ஆனால் இவாதத்தின் பொதுவாக நாம் கேள்விப்பட்டது தொழுகை நோன்பு நாம் விவாதத்தின் பெரும்பாலும் தொழுகை எப்படி இருந்தது என்னென்ன தொழுகையை தொழுதற்கொழுகையில அவர்களுடைய ஈடுபாடு எப்படி நோன்பு எந்த வகையான நோன்பு வைத்திருக்கிறார்கள் அந்த நோன்பிலே அவர்கள் கடைபிடித்த விஷயங்கள் என்ன எத்தனை வகையான நோன்புகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே போன்று சதபா தர்மம் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டால் அதன்படி அமல் செய்வதற்கு ஒரு ஆர்வமும் தேட்டமும் ஒந்துதலும் ஏற்படும் என்ற காரணத்தினால் தடைப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார் நபி பெருமானனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சபை அதில் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய நமக்கு நாம் இருக்க வேண்டும் என்பதை பெருமான சிலந்தாலே சிலம்பர்களை நமக்கு சொல்லி சிலந்தாலே சிலம்பர்களை பற்றி பேசுவதும் கேட்பது வெறும் ரசிப்பதற்காக வேண்டியல்ல அவர்களை வெறும் வார்த்தைகளால் புகழ்ந்துவிட்டு செல்வதற்காக வேண்டியல்ல பெருமான செல்லந்தாலேயோ செல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பதனுடைய விளக்கமே வாழ்க்கை அல்லாமே பெருமானார் செல்லாமல் அலையோ செல்லம் அவர்களை நமக்கு சொல்ல சொல்கிறார் ஒரு சொல்லுங்கள் அன்பு இருக்கிறது என்பதிலே நீங்கள் உண்மையான அன்பு என்பது அது மனதிலே ஏற்படக்கூடியது வெளிப்படையில அல்லாவும் மீது அன்பு இருக்கிறது என்று யாரும் பார்த்து சொல்ல முடியாத ஒரு மானசீகமான மனதிலே மறைந்திருக்கக்கூடிய ஒன்று வெளிப்பாடு அல்லா சொல்லித் தருகிறான் சொல்ல சொல்கிறான் என்னை பின்பற்று வாழ்க்கையை பின்பற்றுவதுதான் அல்லாஹும் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்பது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி கூட நம்முடைய வாழ்க்கையில் அமலிலே இல்லை அவர்கள் செய்ததை போன்று நாம் பின்பற்றவில்லை என்றால் மீது எனக்கு அன்பு இருக்கிறது என்பத வாதம் பொய்யான வாதம் அதில் உண்மை இல்லை அழுத்தம் இல்லை வெறும் சொல்லிவிட்டு கேட்டுவிட்டு செல்வது இந்த சபையினுடைய மதிவீசனுடைய நோக்கம் என்னை பின்பற்றுங்கள் என்னை உங்களுக்கு நன்மை உங்களுக்கு சொல்லுகிறார் செல்லம் அவர்கள் கூட இன்னொரு சொன்னார்கள் அவர்கள் என்னை அவர்கள் மீது அன்பு இருக்கிறது என்பதை நாம் உண்மையானதாக இருக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் மீது இருக்கக்கூடிய அன்பு என்னை பின்பற்றினாரோ என்னை வகப்பத்து வைத்து விட்டாரோ அவர்களுடன் சொல்லத்துக்களை வாழ்க்கையில் பின்பற்றுகிறார்களோ அதுதான் அடையாளம் அந்த முகப்பத்துள்ளவர் சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று எதப்படுகிறது என்பதை சலமான் சொல்லித்தருந்தார்கள் அநாகரீகம் என்று சொல்லக்கூடிய குழப்பமான காலத்தில் நான் செய்த ஒரு சொன்னத்தை யார் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்களோ அந்த ஒரு சுனத்தை வாழ்க்கையில் செய்து விட்டவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய நன்மை தருகிறான்னு தெரியுமா அது அதிசதி நூறு சகிதனுடைய நன்மை அவர்களுக்கு எழுதப்படுகிறது என்று நம்பர்கள் சொல்கிறார் ஒரு சகிதனுடைய நன்மையை விளங்குவதற்கு நம்முடைய அறிவு பிறந்தார் மனைவியை நிலவியாக்கி குழந்தைகளை செஞ்சு இந்த தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய அந்த உத்தம புருஷருடைய ஒரு சகிதனுடைய நன்மையை விளங்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு சுகத்தை வாழ்க்கையில் செய்தவருக்கு இது போன்ற நூறு சகிதருடைய நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் சொந்தத்தை செயல்படுத்துவதில் நமக்கு எவ்வளவு பெரிய ஆர்வம் வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறது அவர்கள் சொல்கிறார் சொந்தத்தை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு உதாரணம் சொல்கிறார் என்ன அவர்கள் எப்பொழுது கப்பல் செய்தார்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்ற நிலை வந்த பொழுது அல்ல கப்பல் செய்ய சொன்னார் வெள்ளதயம் ஏற்பட்டதுலாம் அவர்களை கொண்டு மட்டும் கப்பலில் ஏறி கொள்வார்கள் மற்றவர்கள் மூடுவடிக்கப்படுவார்கள் அதற்காக வேண்டிய அவர்கள் எல்லாம் கப்போல் செய்ய சொன்னார் அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டவர்கள் ஜெயம் பெற்றார்கள் கப்பலிலே ஏறாதவர்கள் நன்னீரிலே மூடுகடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்பது வந்தார் அவர்கள் வெற்றி வந்தார்கள் ஓடிவிட்டார்களோ அவர் வெள்ளத்திலே போலி வைக்கப்பட்ட மனிதனை போன்று அழிந்து போய்விடுவார்கள் என்று பெருமாநாள் ஒரு அந்த கருத்தை சொன்னார்கள் அடித்தளம் அஸ்திவாலம் எது தெரியுமா சொந்தமாக செல்லை அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவது அடித்தளம் என்று சொன்னார் சொன்னத்தை யார் பொறுப்புக்காக நினைக்கிறார்களோ ஏனமாக நினைக்கிறார்களோ கேவலமாக நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கருதினர்கள அவ வாழ்க்கையில் கடமையான சலவான அமல்களை செய்வதை மீண்டும் அவர்கள் செய்ய முடியாது செய்வதற்கு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்க என்று வாழ்க்கையை பின்பற்றுவதிலே நான் இருக்கிறது இது அல்லாத வேறு வழியிலே இல்லை என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய அதை பின்பற்றக்கூடிய எண்ணத்தை வலுவானாக்கி நாம் அமர் மூலமாக செய்வா பேசமாக சரவான தொழுரைகளை நிறைவேற்றுவார்கள் சந்தேகமும் இல்லை நிறைவேற்ற வேண்டியது கடமையை நிறைவேற்றுவது ஒரு பெரிய காரியம் என்று சொல்ல முடியாது செய்தி செய்யணம் ஒரு செவரை யாரும் எந்த முதலாளியை பாராட்டி அவர் வேலை பார்த்தால் அந்த வேலையால் மீது பிரியம் உண்டாகும் என்பதை நான் ஆரம்ப அதே போன்றுதான் சிறந்தான செய்வதோடு அதிகப்படியான நவாக்கில்களை செய்வதிலே தான் நமக்கு பெருமையும் பாராட்டும் இருக்கிறது எல்லா விடத்திலே நன்மை பெருமநாய செல்லமாக அலைந்தவர் செல்லம்களுடன் நசிலான இவாதத்துகளிலே தொழுகையிலே அவர்களில் ஈடுபட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த தொழுகிலே தன்னை வருத்திக் கொண்டார்கள் சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை கேட்டு நாம் மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய நிலை சொல்கிறார்கள் தன்னுடைய இரு பாதங்களும் நீங்கி விடும் அளவிற்கு சொருந்து விடும் அளவிற்கு ஊதி விடும் அளவிற்கு தொழுதார்கள் என்று சந்தேகம் ஏற்பட்டு சாபித்து கால் தேவை ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட அன்றாட வாழ்க்கையில் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றியுள்ள ஒரு அடையாளமாக நான் ஆக வேண்டாம் அல்லா எனக்கு எவ்வளவு பெரிய பேர் உகாரம் செய்திருக்கிறான் எத்தனை முறையான கோடிக்கணக்கான ஞாபகத்துகளை என் மீது சொல்லி இருக்கிறான் அந்த ஞாபகத்துகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக நான் ஆகக்கூடாதான் அந்த ஞாபகத்துகளுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய நன்றி பாராட்டுவதற்காகத்தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டு தொடுகிறேன் என்று திருமண சிலவாரை சொன்னர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாம் யோசித்துள்ளார் வருது சொல்வதற்கு பின்னால் சொ பின்னால் இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் போய் சேர்ந்து கொண்டால் பரவாயில்லையே எந்த நிலைதான் நம்முடைய இன்னும் வியாபாரத்தில் கொஞ்சம் முழு இருக்கக்கூடியவர்கள் வந்துவிட்டார்கள் அவர்கள் ஒரு சிரித்துவிட்டு அப்பொழுது பின்னால் போய் தொழுதுகிறதாம் என்று ஜமாத்தை விடுபவர்கள் உண்டு வரலை பல்வேறு காரணங்களால் தொழுகையை தள்ளி போடக்கூடியவர்கள் நம்முடைய பலனுடைய தொழுகையே இந்த நிலை என்றால் முன்னால் தான் வந்து கொண்டிருக்கக்கூடிய வளம் உழைவர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சுங்கத்துகளை எங்கே எதிர்பார்க்க முடியும் பலந்து முடிந்த உடனே வேகமாக ஓடி செல்லக்கூடியவர்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுங்கத்து நபிடுகளை எங்கே அவரிடத்தில் எதிர்பார்க்க முடியும் அவர்களை <Sessizuk> பாதுகாத்திருக்கிறானே <Sessizuk> அவர்கள் ஏன் மேல் நம்பல்களிலே அவர்கள் அளவிற்கு ஏன் விவாதத்தை செய்ய வேண்டும் யோசித்து கேள்விப்பட்ட மிகப்பெரிய ஆசிரியர் நம்முடைய நிலையை கொஞ்சம் யோசித்து மோசடி வாக்குறுதிக்கு மாற்றம் அமான மோசடி வாழ்க்கையில் நிலையான நிலை இல்லை நட்புகள் உண்மை இல்லை வாழ்க்கையில் அர்த்தமும் இல்லை இவ்வளவு பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நான் அந்த பாவத்திற்கு பரிநாரம் பாதத்தின் மூலமாக செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் ஜெயாமத் முதல் முதலாக அல்லா கேள்வி கேட்பது தொழுகை பற்றி தான் நல்லா கேட்பார் அந்த தொழுகை பற்றி அல்லா விசாரிக்கும் இடத்தில் என் அடியை பரிபூர்ணமாக இருக்கிறதா என்று பார் என்று சொல்வார் பரிபூர்ணமாக இருந்தால் விட்டு விடுதலை வணக்கங்கள் சொன்ன தோடுகளை தொடுவதற்கானா என்று மாறுகின்ற வழக்கு அல்லாஹ் சொல்லுவான் வழக்குகள் பார்ப்பார் அவனிடத்தில் சொன்னத்தான நபிலான தோடுகைகள் இருந்தால் அந்த நகலான தொழுகையை வைத்து நம்முடைய வேலை இல்லை அது வேலை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலை என்று நாம் நினைத்துக் கொண்டு இருந்து வாழ்க்கையை கொடுத்து ஆக்கிரத்திலே சென்றோமையானால் தொழுகையில் எத்தனை அங்கு போய் பார்த்தார் தோள்கையை தொடர்கிறோமா உலகத்தினுடைய எந்த சிந்தனையும் பிராமணத்தோடு நிற்பதற்கும் குறிகளுக்கும் எழுத நிற்பதற்கும் உட்காருவதற்கும் பெயர் அல்ல எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய ஞாபகமாக என்னுடைய ஞாபகத்திற்காக நினைப்பிற்காக நிலைநாட்டி என்று அல்லா சொல்லியிருக்கிறார் அந்த தொழுகையை தான் இப்படி பார்த்து வைத்துக் கொண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு நப்பிலான வணக்கங்கள் இல்லை என்றால் நம்முடைய என்ன ஆகும் என்பதை நப்பியுடைய இவாதத்தினுடைய நிலை இப்படி இருக்கிறது சொல்லுவோங்க கால் சுரக்க வணங்கியதற்கு காரணம் சொன்னார்கள் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மன்னிக்கப்படுவதற்காக மட்டும் பயத்திற்காக வேண்டியது ஒன்றை எதிர்பார்த்து பகரத்திற்காக வேண்டிய செய்தி செலுத்துவதற்காக வேண்டிய தோறக்கூடிய மூன்று முறையான நோக்கங்களை கொண்ட ஒன்றுதான் நமக்கு மன்னிக்கவும் போட வேண்டும் அல்லாவோடைய அச்சத்திற்காக வேண்டியும் தொடர வேண்டும் சொத்திற்கு பகனமாகவும் நூறு பேர் தொடுதல் நூறு பேருடைய தொழுதியில் ஒரு தொழுதியாக ஒரு முகமான தொழுகையாக இருக்க வேண்டும் என்பது கூட நெகட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிற அசாயம் சொல்லுகிற பல பேருடைய தற்பீர் தாரிமாவை பார்த்தால் எல்லோருடைய தாரிமாவும் ஒரே போல இருக்கிறதா இல்லை பல்வேறு முறைகளை தெரிந்துணுடைய என்பதை மனிதர்கள் செல்லாம் செல்லம் செல்ல செல்லம் அவர்கள் தொழில எவ்வளவு உள்ளதற்கு நாம் அதிகரி பார்க்கிறேன் தாய் சாரதியா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி தான் ஆச்சரியம் இல்லாத விஷயமாக இருக்கிறது எல்லாமே ஆச்சரியத்திற்குரிய விஷயம் தான் அவர்களுடைய எல்லா இமாதையும் பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அனைத்துமே பார்ப்பார்கள் சொல்கிறேன் வந்து என்னுடைய படுக்கையிலே சேர்ந்து கொள்கிறார் அவர்கள் என்னை விடு நான் கம்பை வணக்கப் போகிறேன் என்று சொல்கிறார் எழுந்தார்கள் தொகை கட்டிக்கொண்டி நின்ற நிலையிலே அவர்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அவருடைய நெஞ்செல்லாம் வடிந்து கொண்டிருந்த கண்ணீர் நின்ற நிலையிலே அல்லாஹை இணைத்து அழுத முடித்து மறுபடியும் ஒரு கோயிறார் செவலாசனம் அவர்கள் எப்படி அவர்கள் வடித்து வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் நான் பார்த்தேன் என்று வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியத்தை பற்றி என்னை சொல்கிறார்கள் நாம் யோசித்து நின்று தொடருவது எட்டாக்கணியாக இருக்கிறது என் வாழ்க்கையில் இரவு நேரத்தில் எவ்வளவு நேர வேண்டுமானாலும் நாம் விழித்து வாட்ஸ்அப்பில் பார்த்துக் கொண்டிருப்போம் விளையாடிக் கொண்டு இருப்போம் செல்லை நோட்டுவதிலே நேரம் ஒரு மணி ரெண்டு மணியாகும் தொடுவதை நினைத்து பார்க்க முடியாத என்றால் அதிலே பெண்ணீர் வழி பொது எப்படி தொழுகையிலே படை கணக்கு பார்க்கபவர்கள் உண்டு வீட்டினுடைய நிலைகளை யோசிப்பவர்கள் உண்டு அந்த வேலையைப் பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் ஆனால் இறைவனை நினைப்பதற்கு எங்கே இருக்கிறது நினைத்து அழுவதற்கு எங்கே இருக்கிறது கரகத்தை நினைத்து அழுவதற்கு எங்கே இருக்கிறது என்பதை நான் யோசித்து பாட்டேன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரை செய்தார்கள் ஊரில் இருக்கும் பொழுதும் தொழுவார்கள் பயணத்திலே சென்றாலும் எல்லா நிலையிலும் கடைசி காலத்தில் அஸ்வதி முனி என்ற சொல்கிறார் நான் தாளடத்திலே சரதாக இரவு நேர தோல்வியை பற்றி நான் கேட்டேன் அப்பொழுது இரவு வணக்கத்தை பற்றி சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் தூங்கிவிடுவார்கள் பின்பு எழுந்திருப்பார்கள் இரவின் தோல்வியை அவர்கள் ஈடுபடுவார் பாதி இரவு இரவனுடைய நடு பகுதியில எழுந்திருப்பார்கள் இழந்த இரவு நேரத்தினுடைய தொழுகையான தொழுகையில ஈடுபடுவார்கள் அவர்கள் சகருடைய நேரம் வந்துவிட்டால் மறுபடியும் திருப்பி படுக்கைக்கு செல்வார்கள் படுக்கைக்கு சென்றுக்கூடிய நிலை அவ தோன்றால் மனைவிக்கு பக்கத்தில் நிறைவேற்றுவார்கள் குறிக்கக்கூடிய தேவை ஏற்பட்டால் குறித்து தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் சுகருடைய தொழுகைக்கு செல்வார்கள் எம் இரவுரோத்திற்காக உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் அமைப்படுவதற்காக உடல் சுகம் பெறுவதற்காக வேண்டிய உடைத்திருக்கிறார் மாற்றமாக கடை வைத்திருப்பது வியாபாரம் செய்வது பதில் வரை வியாபாரம் செய்துவிட்டு தூங்குவது இது இறைவனுடைய மாற்றம் உழைப்பதற்காக வழி உடைத்திருக்கிறார் வியாபாரத்திற்காக உத்தியோகத்திற்காக தூங்குவதிலே ரெண்டு மணி மூணு எழுதுங்கள் கடைசி வழங்குங்கள் அதான் நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துணா திருப்பி அனுப்பப்படுவதில்லை கேட்டால் மனிதர்கள் மற்ற ஜீவராசிகள் ஒரு அடியான குளிரும் பார்க்காமல் அழகாக ஒரு வேண்டுதலை துணாவை எப்படி நான் நிராகரிக்க முடியும் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக உகந்த நேரம் எனவேதான் செல்ல செல்லும் அவர்கள் வாழ்க்கையுடைய கடைசி வரி தொழுகையை அவர்களுக்கு போட உத்தரவு நமக்கும் அவர்களை வாழ்க்கையை இருக்கிறது இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் வாங்க விளக்கம் சொல்கிறார் அதிகப்படியான ஒரு பரந்தான தொழுகை என்று அண்ணா சொல்கிறார் என்பவருக்கு அதிகப்படியான பலன் மற்றவர்களுக்கெல்லாம் ஐந்து நேரத்து பரந்து என்றார் ஆறு நேர தொழுகை கடந்து என்று சொல்றது அவர்கள் தானாக இதை கடமையாக ஆக்கிக் கொண்டார்கள் நமக்கு இது சொன்னத்தான ஒரு நஃபிலான வணக்கமாக சொல்லி சென்றார்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை தான் அவர்கள் எத்தனை ரகத்து தொழுதார்கள் பல்வேறு விதமான தொழுதார்கள் என்று விட்டால் அவங்கதான் சில நேரத்தில் பத்து ரகத்தை வருகிறது சில ரகத்தில் எட்டு ரக்காரத்திற்கு வருகிறது ஆனால் இடத்தில் அந்த மதுரையை பின்பற்றக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம் பார்க்கும்போது அவர்கள் பதிவு செய்கிறார் செல்ல போர்கள் இந்த தொழுகையில் எவ்வளவு நீண்ட நிறைய நேரம் தொகுந்திருக்கிறார்கள் என்றால் முதல்வர் சரிதான் சூழலை நமக்கு இருக்கிறா அது போது இல்லை அதை விட சின்ன சூறாவை பரவாயில்லை கூடிய சரதாலேசனுடைய இந்த நீண்ட நெடுஞ்சிய ரகத்துகளில் இவ்வளவு பெரிய நீளமான சூழாவை ஊதிய நாம் யோசித்து பாருங்கள் சரதாலேசன் அவர்களுக்கு தேவையில்லை ஆனாலும் எவ்வளவு விமாதத்தில் ஒரு கீர்த்தவம் காட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சரதாலேஷன் ஒரு சில சமயம் எவ்வளவு நேரம் நிற்பார்களோ அவ்வளவு நேரம் ஒரு கூறு மேல போய் ஒன்போது எட்டு ஏழு தஸ்பி ஓகே கொஞ்சம் நீளமா தரா அது சரியில்லை தரா கொஞ்சம் கூடி ஓடி தாராஜாவ சீக்கிரமா ஓதனும் சீக்கிரமா திரும்ப வெளியிலிருந்து ஒரு மணி நேரம் பேசுவோம் இன்பத்தை ஏற்படுத்துவாதத்த நேரடியாக பேசக்கூடிய எந்த திரையும் இல்லை நமக்கும் அல்லாவும் தொழுகையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் ஒருவனை அல்லா இடத்திலே உணாஜா செய்யக்கூடிய நான் எவ்வளவு ஒழுக்காக ஒழுக்கமாக வேண்டுதலாக நின்று அவர் இடத்திலே உரையாட வேண்டும் என்பதை யோசித்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இடத்துல பிரதமர் இடத்துல பேச வேண்டுமான நேரடியாக பேசக்கூடிய வாக்கியங்களை தான் ஒழுங்காக அடக்கமாக ஒழுக்கமாக மரியாதையுடன் நாம் தினமும் அந்த செய்து கொண்டிருக்கிறோம் தொழுகையின் மூலமாக அந்த தொழுகையிலே எவ்வளவு உள்ளதை யோசித்து பார்க்க வேண்டும் சிறந்த ஒவ்வொரு தொழுகையுடைய தொழிலார்கள் அழைக்காதீர்கள் ையும் தன்னுடைய மசிதிலே தொழுவது இல்லை என்று உதவி செய்யக்கூடிய அவருடைய சுனத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய தொழுகைக்கு முன்னால் வீட்டிலே சும தொழுந்து ஒருமுடன் வர வேண்டும் கடலை தொண்ட பின்னால் தொழுந்த இடத்திலேயே அப்படியே அமர்வார்கள் அமர்ந்து அல்ல அவர்கள் எதிர்ப்பு செய்து கொண்டிருப்பார்கள் இதுவரை சூரியன் ஒரு ஈட்டியினுடைய அளவு உயரும் அதே இடத்தில் உட்கார் உதயமாக வாழ்க்கையில் நன்மை வேண்டாம் என்று உதவி தெரிவிக்கொண்டு மிகப்பெரிய முடித்து அதே இடத்தில் உட்கார்ந்து ஈடுபட்டு நேரம் அந்த இருபது நிமிடம் நான்கு நிமிடம் நாலு மணி நேரம் அல்ல நம்முடைய தொகுதி தொகுதிக்கு அது நிமிடம் ஒப்பட்ட கிடைக்கும் ஒரு பத்துல என்ன என்ன கோடி சம்பாதித்து வருவோம் வெளியே சென்று வருத்தமாக இருக்கிறது இந்த நன்மைகளை அண்ணா கொட்டி தருகிறான் என்று சொல்லி தருகிறார்கள் என்ன தயக்கம் சிறதாசி தோவார் என்னம் அவர்கள் வாழ்க்கையில் நான்குகள் என்ன நன்மை தெரியுமா பதிவு செய்திருக்கிறார்கள் வணங்கினால் என்னோ அந்த நன்மை இருக்கிறது என்று அதனுடைய நன்மையும் சொல்லிவிட்டு தாங்களும் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் யோசித்து பார்க்கிறேன் அதேபோன்று பெரும நல்ல ஒரு செல்லம் நோன்பு தொகை என்பது மதுரைக்கு பின்னால் சுனத்து அல்லாமல் ரங்காத்துகள் ஆக ரெண்டையும் சேர்த்து எட்டு ரங்காத்துகள் தொழுகை ஒரு நாளைக்கு மதிப்பு கொள்கைக்கு பின்னால் இந்த ஆறுதல் பனிரண்டாய் சமர்ப்பிச் நிலையில் இருக்கிற வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத நிலையில் இருக்கிறோம் நாம் அதை தோற்க அப்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் தருவோமா நபிலான நோன்பு விதமான பல கட்டத்திலே சிறந்தவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் இரண்டாம் மூன்றாம் பிறகு முதல் மூன்று நாட்களிலே சிறந்த ஆய்வு ஒவ்வொரு மாதத்திலையும் நோன் குவித்திருக்கிறார்கள் வாரத்திலேயும் ஒரு வாரத்திலே சனி ஞாயிறு திங்கள் மூன்று தான் நோன் குவித்திருக்கிறார்கள் அடுத்த இன்னொரு செவ்வாய் குழந்தைகளில் வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்திருக்கிறார் பல்வேறு விதமான மாதங்களில் குறிப்பிட்ட சில மாதங்களில் ஒரு மாத குழுவதும் நோக்கிறார் குறிப்பாக மாதத்தில் அந்த மாத முழுவதும் சரநாசி அவர்கள் நோன்புரா நோன்பு வைத்திருக்கிறார் அரபாவுடைய நோன்பு வைத்திருக்கிறார் நிலான நோன்புகளையும் சரதா இவ்வளவு வலியுறுத்தி நம்பியவர்கள் சகவாலியர் மனிதனுடைய வயிற்றில் உணவு அதிகமாக போய் கொண்டே இருக்குமையான சகவானியர் ஆசை அதிகமாக இருக்கும் வரக்கூடிய மனிதன் பாவமான செயல்களில் ஈடுபடுவார் பாவத்தை விட்டு மனிதனை கட்டுப்படுத்துவதற்கு வசித்திருந்து அடக்கி பாவத்தில் ஈடுபடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் கடமையாக நெருக்கிய தொடர்பிருக்கிறது நப்சி பெரிய மோசமானது தெரியுமா நப்சி எவ்வளவு பெரிய மோசமான தன்மை நச்சு தன்மை உடையது நப்சு மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே நப்சி ஆயிரக்கணக்கான நரகத்துல தூக்கி ஆயிரம் வருஷம் போட்டான் ஆயிரம் வருஷம் வேதனை ஒவ்வொரு வருஷம் போட்டு கூட அதனுடைய தீவிர அடங்கவில்லை தீவிர அழைத்துவதற்கு அல்லா கையாண்ட விதம் உணவு கொடுக்காமல் பன்னியாவுக்கு போட்டான் சப்பாடு பன்னியா போட்டான் ஒன்டைய எனவே நான் நோன்பை அதிகமாக வைத்து நப்சை அடக்க வேண்டும் என்று அல்லா நோன்பைகளையும் வைத்தார்கள் அவர்களுடைய கட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் வைத்திருக்கிறார்கள் ஒரு சில மாதங்களில் மோடியாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் வாரத்திலையும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் எத்தனை நோன்பு வைக்கணும் என்பதை நாம் யோசித்து சரதா அலி செல்லம் வைத்தாட்ட ரம்சான்ல ஒரு மாசத்துல சாப்பிட முடிச்சு பாக்க சகல என்ன தம்பி சிக்கன் இருக்கும் மட்டன் இருக்கும் முட்டை இருக்கும் மீன் இருக்கும் கருவாள் இருக்கும் ஊழல் இருக்கும் அப்போல இருக்கும் தயிர் இருக்கு ரசம் இருக்கு வாழைப்படம் கடைசியாக இப்படி சாப்பிட்டு நப்சை அடங்குமா நப்சி திருமா யோசித்து அடக்குவதற்கெல்லாம் நோம்புகை அந்த நோய்களுடைய விவாதத்தையும் சிலதாரி சின்ன அவர்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் நாம் அதை பேட வேண்டும் வாழ்க்கையில் சரக்காக்களையும் செய்திருக்கிறார் சரக்காக்களையும் செய்திருக்கிறார் எவ்வளவு தர்மம் செய்வார்கள் சிலதாரி சின்னம் அவர்கள் சகி கொடை வல்லல் என்று சொன்னால் நான் சிலதாரி சிவர்கள் கோழி முடிந்தவனுக்கு பேர் கொடை வள்ளல் அல்ல இருப்பதை தினமும் கொடுப்பவர்களுக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேங்கர் கொடுக்கக்கூடிய அல்லா தான் கொடுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் எல்லாம் அல்லா எப்படி சொல்லுகிறான் தெரியுமா நீ சம்பாதிச்சு இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் சுகங்களும் பணங்களும் அல்லாருக்கும் சொந்தமான அல்லது இனம் காட்டி சொல்லுகிறான் உன்னுடைய தேவை போக மற்றவர்களுக்கு இதை கொடு என்று சொல்கிறான் அவன் கொடுத்ததை நாம் கொடுப்பதற்கு தயங்க முடியா நம் சொத்து என்று என்னவே கூறும் சரதா ஹீசன் அவர்கள் எவ்வளவு சதத்தா செய்திருக்கிறார்கள் என்றார் சரதா ஹீசன் அவர்களுக்கு ஒரு தலைவந்த ஒருவர் வந்த சொல்லலாம் இந்த ஆட்டு வந்த எங்களுக்கு கொடுக்க கொடுக்க நாமளா போய் கேட்கல ஒரு ஆண்டு பண்ணுவாங்க என் சாப்பையே கேட்கலையா கடையா அடிச்சுப்போம் ஆனால் அவர்கள் அந்த ஆட்டு மந்தையை அப்படியே கேட்டு வருகிறார்கள் கேட்டதை கொடுத்து வாழ்க்கையாக திருப்பி கொடுக்கிறானா என்பதை சேமிப்பதற்காக வேண்டியதற்காக வேண்டித்தான் சேமிப்பு காக்க வேண்டிதான் அல்ல சொல்லுகிறார் சரதாரிசம் அவர்கள் தன் தேவையை கூட பின்னால் வைப்பார்கள் கேட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் மற்றவர்களுக்கு தேர்ந்தெடுப்பார்கள் அவர்கள் சரதாரிசம் அவர்கள் தேர்வு கூடக்கூடிய நேரமும் கூட அந்த சகாபி சூழலாம் இந்த போர்வை இருக்கும் அழகாக தெரிகிறது ரொம்ப நல்லா இருக்கு சகாபீடம் கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா கேட்டா மறுக்க மாட்டார்கள் சிறந்த அவங்களுக்கு பொறுமை தேவைப்படுதில்லை அவர்கள் கேட்டால் மறுக்க மாட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும் நான் ஏன் கேட்டு தெரியுமா அந்த புழக்கத்து எனக்கு வேண்டும் நபியா பட்ட அந்த துணி எனக்கு வேண்டும் அதுதான் நாளைக்கு என்னுடைய கவனம் என்று நான் கேட்டேன் சரணாலேசம் அவர்கள் கேட்டவர்களுக்கு மறுக்க மாட்டார்கள் எப்படி வாழ்க்கையில் சரணாலேசம் அவர்கள் தர்மம் செய்யக்கூடிய ஒரு பைசா கூட ஒரு திருடம் கூட தன்னுடைய வாழ்க்கையில் வரலாறு சரணாலே கிடையாது ஒரு பயிறு ஒருவரை வருகிறார் நிறைவு செய்ய வருகிறார் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார் நாங்கள் அதில் குறைந்திருப்போம் மூன்று இருக்கிறது வைத்துவிட்டு சிறவாரே சொன்னவர்கள் செல்கிறார்கள் தொழுகைக்கு செல்லும் பொழுது ஞாபகம் வருகிறது ஒருகத்தை விட்டு வந்து விட்டோமேத்துவர்களுக்கு கொடுத்து விட்டு தொடர் சென்றார்கள் என்று வரலாறு என்றால் வாழ்க்கையை எவ்வளவு தேவையுடைய என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக செல்வம் அணித்து விடுவதில் இருந்தாலும் வளர்ச்சி கொண்டு போகும் உங்களுடைய சோதனைகள் நீக்கப்படும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் சிலதாரி செல்பவர்களும் குரான் சொல்லித்தரக்கூடிய நேரத்தில் பெருமானார் மீது அன்பு கொள்ளக்கூடிய நாம் அவர்கள் மீது பாசம் பெறக்கூடிய நாம் செய்த தர்மத்தை அவர்கள் வைத்த நோக்கை போன்று நாமும் வைக்க வேண்டும் அவர்கள் செய்தால் தான் சரதா ரகசெல்லம் அவர்கள் மீது நாம் அன்புப்பவர்களாக ஆக முடியும் தம்பிபவர்களாக ஆக முடியும் சொன்னார்கள் அதை பின்பற்ற கூடிய நிலையில் வரும் வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது என்று சொன்னார்களே அந்த அடிப்படையில் நம்முடைய விருப்பம் சரதா விருப்பம் தான் வாழ்க்கையில் பின்பற்றி அவருடைய அன்பிற்கும் அவருடைய சற்பத்திற்கும் உரிமையானவர்களான ஆளுவதற்கு முயற்சி செய்வோமாக வரலாறு உங்களுக்கும் நமக்கும் உலக முஸ்லிம அனைவர்களுக்கும் அவர்களை அவர்களுடன் இருக்கியத்தை துவா செய்து வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன்